வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கீர்த்தனா அதிகம் அறிய அறிய ஒருவன் அதிகம் அழக்கமாய் இருக்க விளும்புகிறான் ஆம் அதிகம் அறிய அறிய ஒருவன் அதிகம் இருக்க விளம்புகிறான் என்கிறார் பீல்டி நன்றி வணக்கம்